அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே நிச்சயமாக அல்லாஹ் சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு வெட்கப்படுவதில்லை ஒரு பெண்ணுக்கு ஸ்களிதமானால் அவள் மீது குளிப்பு கடமையா என்று கேட்டார் ஆம் அவள் உறங்கி விழித்ததும் தன் ஆடையில் இந்திரியர் தண்ணீரை கண்டால் குளிப்பது அவள் மீது கடமைதான் என நபிசல்லாஹோ அலேஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள்